பாடம் ஐந்து நுழைந்தாலும் விரும்பத்தக்கதாகும் நீங்கள் வீடுகளில் நுழைந்தால் உங்களுக்கே நீங்கள் சலாம் கூறிக்கொள்ளுங்கள் இது அல்லாஹ்விடமிருந்துள்ள வாழ்த்தாகவும் தூய்மையான அபிவிருத்தியாகவும் உள்ளது இருபத்தி நான்காவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனம்